அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே வாண்மை அதிகாரத்திலே மூன்றாவது குரட்பாவை படித்து இப்பொழுது பொருள் சொல்லுகிறேன் அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது அறிவிலா தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அறிவு இந்த குரலின் பொருள் அறிவிலார் அறிவிலார்னா என்ன அர்த்தம் சுயமாக முறையாக சிந்திக்காதவர்கள் கல்வியை கற்காதவர்கள் ஆக சுய அறிவும் நூலறிவும் அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் நூலறிவும் சுய அறிவும் அற்றவர்கள் தாம் தம்மை பீழிக்கும் பீழை தங்களை தாங்களே வருத்திக் துன்பம் அவங்க தங்களுக்கு தாங்களே கொடிய துன்பங்களை செய்து கொள்வார்களாம் தங்களுக்கு தாங்களே கொடிய துன்பங்களை செய்யறது செருவார்க்கும் செய்தல் அறிவு செருவார்க்கும் செய்தல் சொன்னா பகைவர்கள்னு அர்த்தம் செய்தல் ஒரு பகைவம் கூட அவனுக்கு அவ்வளவு கெடுதலை செய்ய முடியாதான் ஒருத்தன் இந்த முட்டாள் தனக்குத்தானே செஞ்சுக்கிற கெடுதல் இருக்க அது அவனுக்கு இருக்கிற பகைவம் கூட அவனுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறார் அதுதான் இந்த குரலுடைய விஷயம் அதாவது பகைவன் நமக்கு கஷ்டம் கொடுக்கலாம் ஆனா அதனால வர்ற பாவம் எல்லாம் அவனுக்கு தான் சேரும் ஆனால் நம்மளே நமக்கு பண்ணிக்கிற கஷ்டம் இருக்கே அது கஷ்டமும் வரும் அதனால நிறைய பேருக்கு துன்பம் ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு பழியும் பாவமும் வரும் பகைவனுக்கு பழி பாவம் வராது பகைவன் செய்தா பகைவனுக்கு தான் பழி பாவம் வரும் ஆனா பகைவனால துன்பப்படுகிறவனுக்கு பழி பாவம் வராது ஆனா அறிவில்லாதவன் தனக்குத்தானே துன்பம் செய்து கொள்வதால் பிறருக்கும் அந்த துன்பம் ஏற்படுவதால் பழிபாவம் அவனுக்கே வந்து விடுகிறது பாவத்துக்குரிய காரியங்களை செய்யறதானே துன்பம்ங்கிறோம் பாவத்தினுடைய விளைவுதான் துன்பம் பாவ விளைவு துன்பம் ஆக பழிபாவத்தை அவனே சம்பாதிக்கிறான் அது மாத்திரமில்லை அறிவில்லாதவன் தனக்குத்தானே தீமை செய்யறான் வேற யாரும் அவனுக்கு தீமைய செய்ய முடியாது அது மாத்திரம் அல்ல இந்த அறிவில்லாதவன் பகைவனை காட்டிலும் கொடியவன் ஏன்னு கேட்டா பகைவன் வந்து போர்ல இறந்து போனான்னா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இவன் தனக்குத்தானே கெடுதல் எல்லாம் இவனுக்கு நரகந்தான் கிடைக்கும் அப்படிங்கிறார் ஆகவே பகைவர் போர்ல இருந்தா இது அரசரோட சம்பந்தப்பட்ட சிலதெல்லாம் சொல்லுகிறார் ஆனா இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அரிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை பீழிக்கும் பிழைனா துன்பப்படுத்திக் கொள்ளும் துன்பச் செயல்கள்னு அர்த்தம் துன்பப்படுத்திக் கொள்ளும் துன்பச் செயல்களை செருவார்க்கும் பகைவர்க்கும் செய்ய முடியாததாக இருக்கும் செருவார்க்கும் செய்தல் அரிது ஆகவே இந்த குரலுக்கு இந்த அளவிலே பொருளை சொல்லி நிறைவு செய்கிறேன் அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பிழை செருவார்க்கும் செய்தல் அரிது